வணக்கம் நீர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பல்கேரியாவில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முதல் ததவியாக சார்லஸ் கிங்ஸ்போர்ட் ஸ்மித் என்பவர் விமானத்தில் கடந்தார் 1934 தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வால்ட் டிஸ்னியின் டொனால்ட் டக் காமிக்ஸ் புத்தகம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடமேற்கு சீனாவில் ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பை சீன குடியரசு அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பூமிபோன் அடுல்யா டேச் தாய்லாந்தின் அரசராக முடிசூடினார் நவீன உலகில் அதிக காலம் அரசராக பதவி வகித்தவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராணி எலிசபெத் அவர்கள் லண்டன் கேட்விச் விமான நிலையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யுஎஸ் எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் எனும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி கப்பல் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்ச்சுக்கல் மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய நாடுகள் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை குண்டு தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீபன்சன் நீராவி என்றினை கண்டுபிடித்த இங்கிலாந்து பொறியாளர் மற்றும் கட்டுமான பொறியாளர் தொடர்வண்டி தந்தை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரண் பேடி இந்தியாவின் முதல் பெண் இந்திய காவல்துறை அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேஜா ஸ்டொய்கோவிக் செர்பிய கூடைப்பந்து ஆட்டக்காரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் அறுபத்தி ஆண்டு நீரோ ரோம பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு சார்லஸ் டிகின்ஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஆனந்தா மகிடோல் எட்டாவது ராமா இவர் தாய்லாந்தின் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மிகுவேல் ஆஸ்டூரியாஸ் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜார்ஜ் ஃபிடில்ஸ் இவரும் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஜான் டின்பெர்ஜன் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் கேரி பைபிளை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தவர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களில்